மந்திரம் இருக்கது போல இருந்த போதிலும் பரமாத்மா பரமாக வியாக்கியானம் இருக்கக்கூடியவர்களான நித்தியர்களாகவும் முக்தர்களாவும் இருக்கக்கூடிய அவனுக்கு ஏற்றவர்கள் அப்பேற்பட்டவர்களால் அனுபவிக்கப்படுகின்றவன் சூரியன் பிராஜாபத்ய அப்படின்னு சொன்ன பிரஜாபதிங்கிற ஒரு தேவதை இருந்த அவனையும் படச்சவனான முக்கிய பிரஜாபதி தர்வலோகேஸ்வரன் அப்பேர்பட்ட நீ சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நீ ரஸ்மீன் தியூக ஏஜ அடு உத்தரார்த்தத்துல உள்ள தேஜகாங்கிற பதத்தை சேர்த்து சமூக ரஸ்மீன் பார்க்க முடியாம இந்த கிரணங்கள் என் கண்ண கூசறத சாட்சா பரமாத்ம சாட்சா காரத்திலே சூரிய மண்டல மத்தியவர்த்தியான சாட்சாத்காரத்துல கூலமாக சூரிய மண்டல மத்தியவர்த்தியா பார்க்கும் பொழுது கண்ணக் கூசறது சொல்றது போல இருக்கும் ஆனால் ஒரு போட்டி சூரியனுக்கு மேல பரஞ்சோதி பரஞ்சோதியினுடைய சாட்சா நாம் பெறும் பொழுதும் நாம் ஊன கண்ணால பார்க்கல ஞான கண்ணால பெற்றாலும் ரூபம் தெரியாது ஏற்பட்டு ஜோதியாமன் ஜோதி நடுவில் எழுந்து உருங்கிறார் உருவாயும் வழியில ஜோதிதான் தெரியும் உருவன் தெரியாதா போட்டி சூரிய பிரகாஷம் போட்டு சூரிய பிரகாசத்தை நீ ஒடிக்கி உருவத்தை காட்டும் பிரார்த்தனை ஜோதியா பார்க்கறதுல இஷ்டம் இல்லையே ஜோதியா பார்த்தா ஆச்சரியப்பட மாட்டேன் குழந்த மத்தாப்பு பார்க்கறது மாதிரி குழந்தைக்கு மத்தாப்பு கொடுத்தி காமிச்சுன்னா ஒன்னு பாக்க அது போல ஒரு ஆள் இல்லனா எனக்கு பார்க்கிற ஜோதி வேண்டாம் எனக்கு ஆத்ம ஜோதிய பிரகாசம் எனக்கு ஆத்மச்சோதி இதை விட இதை விடத்ர சூரிய நாரகம் உன் ஜோதியையும் அடக்கிக்கும் சூரியன்லயே இவ்வளவு ஜோதி என்பதுனா பகவானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துல எவ்வளவு ஜோதி இருக்கும் அந்த ஜோதியை அடக்கிக்கும் தேஜச சமூக ஒடிக்கிண்டு மத்தியில் ஒரு ரூபம் இருக்கே ரூபம் கல்யாண தமம் எந்த ரூபம் அங்காத் தக்கதாக உபாசகர்களுக்கு மட்டிலும் நீ காண்பிச்சு கொடுக்கிறாய் காட்டுறது தரிசனம் ஏகி பாகவத பரமபாகவதோத்தமர்கள் எவர்கள் கோடி கணக்காக நாம ஜபம் பண்றோ அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்றோட்சியை ஜபிக்கிறாளோ உன்னையே தியானம் பண்றாளோ அந்த ரூபத்தை நீ காட்டி கொடுக்கற ஏனா தரிசனம் எதிரி சூனா உபாசனை பண்ணா அப்படி பக்தி பண்றாங்கிறதுக்கான காட்டி கொடுக்கற அந்த ரூபம் கல்யாண தமம் எனக்கு ஒரு ஆசை தத்தே பசியாது நான் அதை பார்க்கிறேன் எனக்கு அந்த தரிசனம் காட்சி கொடுத்து என்ன ஆகும் புரியுது அப்ப எது புரியுறதுனால் இந்த ஊன கண்ணாலையோ இந்த பிரேத சரீரத்தாலையோ எப்ப பார்க்கலையோ அப்ப எப்படி பார்த்தேனா திவ்யம் ததா விதே சற்று ஞான திருஷ்டியை எனக்கு கொடுத்தேனால் எனக்கு அகமஸ்மி அவனேதான் எனக்கு அந்தியாமியா சூரிய மண்டலத்துக்கு அந்தரியாமியா இருக்கிறார் அப்படிங்கிற அபேதம் சொல்றாரு சோசாபசோ புருஷ சோகம் அப்படி ரெண்டு மந்திரமும் சாட்சா கடைசியில் ரெண்டு மந்திரமும் சரணாதி பாட்சாத்தாரத்துக்கு அப்புறமும் சரணாகிதி எதற்கு அதையும் உபாசகனுடைய மோட்சம் உபாசகன் பிரம்மனிஷனுக்கு சர்வத்திர பிரம்மம் இருக்கு அவனுக்கு பிரம்ம இங்க எங்கேயும் உபாசகனுக்குதான் அர்ச்சிராதி மார்க்கமாக போய் வைகுண்டத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகிறது நம்ம சாமர்த்தியம் அப்போ பரமாத்மாவை சரணாகிதி பண்ணினாதான் அந்த வைகுண்டம்ங்கிறது கிடைக்கும்னால ரெண்டு மந்திரம் அந்த பகவத் சரணாகதி யா அமையர் அணிலம் அமிர்தமதேதம் ஓம் கிரதோ ஸ்மர கிருத்கு ஸ்மர கற்கோ ஸ்மர கிருத்கு ஸ்மர வாயு அணிலம் ஏனால் அது அது அதில் சேர்ந்துவிடும் இது பாஞ்ச பௌதிகமான சரீரம் தானே அஞ்சு பூதங்களுடைய இது அதனுடைய சேரும் நாள் கடைசியில் அந்திம காலத்திலேயே சூரியம் தே சட்சு கச்சது சூரியம் தே சட்சுர் கச்சதுபா திருச்சர் ஓஷதீஷ பிரபதி அங்கங்க அங்கங்கு பிரிச்சு விட்டு சமஷ்டியா இருந்தது பிண்டம் இந்த பிண்டம் கடைசியில போயிடுச்சு போயிடுதானால் இதுல உள்ள பிருத்திவி அம்சம் பிருத்திவியோட போறது இது தேஜஸ் அம்சம் கண்ணுல அது தேஜஸோட போற சூரியம் தேக்கூதம் ஆத்மாங்கிறது தான் வாயு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் பிராணன் வெளி வெளி காற்றோட சேரன் வெளிக்காட்சோட சேர அணிலம் வாயு அணிலம் இருந்ததே ரத்தம் முதலே வெளித்தோட சேர்த்து சாரம் போயிடுது அப்புறம் பிரேதம்னு உனக்கு கிடக்கு என்ன பஸ்மாந்ததும் சரீரமும் ஏன்னா நீ இருந்தாலும் போக பத்து பேரு கொண்ட அழட்டம் இருக்க போறதா என்ன இல்ல அவனே அழட்டம் இருக்க போறதான் அது அதனுடைய தர்மம் அது அதனுடைய இயற்கை போய் தொலையட்டும் ஆனால் நீ கிரதோ கிருத கிரதுன்னு பரமாத்மாவை கூப்பியோ பை விஷ்ணு யஜ்யஸ்வரூபம் கிரது சொல்லுவானே நாள் கக்கரத்து நியாயம்னு ஒரு நியாயம் நீ எப்படி பாவிக்கிறையோ அப்படி இருப்பாங்க நீ எப்படி பாவிக்கிறையோ அப்படி இருப்பாங்க நீ தான் எனக்கு வேணும் இது ஒழியட்டம் என்னைக்கோ ஒழியட்டம் நீ எனக்கு வேணுமே இந்த ஜென்மா ஏமாந்துட கூடாதே எவ்வளவு ஜென்மாவோ ஏமாந்து போய் கந்திர நின்னு வந்திருக்க இந்த ஒரு ஜென்மாவில தான் சத்குரு கிடைச்சிருக்கார் இந்த ஜென்மாவில தான் பாதை இதுலயும் நான் ஏமாந்துட போறேனே அதனால எனக்கு வழிகாட்டு எனக்கு வழிகாட் சரீரம் போனா போட்டோம் அதுக்காக பிரார்த்திக்கல ஆனால் எனக்கு வழிகாட் வழிகாட்டுறதுக்கு எதுனா என்னுடைய கருத்துவை அனுசரிச்சுன்னா உன்னுடைய கருத்து ஏ யா மாம் பிரபத்தியம் தே தாம் தத்தைவ பஜாமியகம் யாதிருச்சி யாதிருச்சி சித்திர்பவதி தாதிருஷி அப்ப என்னுடைய கருதும் கிரதுங்கிறது நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கைய கொண்டு உன்னுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால நான் வந்து உன்னை நம்புறேன் உன்னை சரணம் அடைகிறேன் அதனால என் நம்பிக்கையிலேயே தோன்றக்கூடிய பரம்பொருளா இருக்கக்கூடிய நீ கிருதக்கு ஸ்மர எது கிருதக்கு ஸ்மரே நாள் உனக்கு என்ன மதிப்பு ஓன அளவுக்கு ரூபா கொடுக்க என்னால முடியுமா உனக்கு என்ன மதிப்பித்கரே நாள் ஒரு நாள் கோவிந்தபுரத்துல உட்கார்ந்து கொண்டு ஈ சோபனிஷத்து கேட்டேன்கிறத நீ ஞாபகம் நீ ஞாபகம் வச்சுளசிதழ மாத்திரேன கங்காயா சுலகேனவாதே சமாத்மானம் உனக்கு உன்னுடைய மதிப்புக்கு நான் வஸ்து கொடுக்க முடியாது ஆனா நான் என்ன துளசீதளத்தை பறிச்சுன்னு உனக்கு நான் குடுக்கறேன் ஒரு நாள் இருக்க அப்படித்தானே குருநாதருடைய குருநாதர் பண்ற கிருபைக்கு அவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும் குருநாதருக்கு ஒரு அரசங்குச்சி இருந்தா கொண்டு சமித் சோத்ரியம் திரம்ம நிஷ்டம் அவர் வீட்டு கொண்டேலயே பெரிய அரசமருக்க நிறைய பொட்டி கிடக்கா கீழே அவரு வேணா பொறுக்கிக்கிறார் தான் நான் என்னத்தை கொடுப்பேன் இது எப்படி காஞ்ச சமித்தோ அது போல நான் ஒரு எப்படி அவருக்கு அர்ப்பணமோ அவர் எங்கவனாலும் வைக்கலாமோ அது என்ன கொண்டு அவர் திருவடியிடும் அப்படிங்குற அர்த்தத்துல ஒரு சமித்தியாவது கொண்டு வா என்று சொல்றது போல நான் செஞ்சது அல்பமானாலும் அந்த ஒரு நாள் என்ன நினைச்சு நீ ஸ்மரி அந்த ஒரு நாள் ஸ்மரிச்சானே அந்திம காலத்துல ஸ்மரிக்க முடியாது ஏ அப்படின்னா எந்த நிலைமையில கிடப்பமோ கைகாலு விழுத்தண்டு மூச்சு திணறிண்டு எந்த நிலைமையில அன்னைக்கு ஸ்மரிக்கிறானா நீ பாக கூடாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க அரங்குத்தரவனை பள்ளியானேன் ஆழ்வார் என்னைக்கோ சொன்ன பகவன் நாம சங்கீர்த்தனத்தை விச்செண்டு அப்போ நான் மாறி பகவன் நாமன் சொல்லுவான் கர்கர் இழுக்கிறது ஆச்சு உயிர் பேட போற இருந்தாலும் அப்படி சொல்லுவான் சொல்லுவான் அப்படிங்கிறதே ஸ்மரேன் நீ ஞாபகம் நான் மறந்துடுவேன் அந்திமஸ்மரணங்கிறது எனக்கு இருக்காது அந்த எம் எம் பாவி ஸ்மரன் பாவம் தியஜத் எம் தே கடையம் நீ எதை நினைச்செண்டு சாவையோ அதுவாக பெருப்பேங்கிற சட்டத்தை போட்டு நீ என்ன நினைச்செண்டு சாகு அப்படின்னு குதஸ்தே நான் இழுத்து கிடக்கும் பொழுது உங்கனை எங்க நினைக்க போறேன் அப்ப எது நாள் இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு ராமநாமன் சொல்றேன் கோவிந்தபுரத்துல இன்னைக்கு சஹசிரநாமன் சொல்றேன் இது அன்னைக்குழிச்சனு போந்து கடக்கும் பொழுது எல்லாரும் போயிட்டான் அப்படின்னு குடுதாடுவர் வருவாள் தவிர அந்த ஜீவனோட தொடர முடியாதவளாலே அழிச்சுன்னு போக முடியாது அதுதான் காரணம் ஆனா நீ அந்திம காலத்துல தன்னுடைய திவ்ய தரிசனம் கொடுத்து நினைக்கும் அழைச்சண்டு போகணுமோ அதை அழைச்சண்டு இது இந்த சொல்ல போற ருக்கு கர்மகாண்டங்கள்ல சமிதா பாகங்கள்ல வந்த ரிக்கு அதனால கர்மாவில விநியோகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் பொழுது உபநிஷத்துல அந்த வரது வந்து பரமாத்மா பரமாக அதுக்கு வரும்பொழுது அக்னி உபஸ்தானத்துல இந்த மந்திரத்தை சொல்றோம் பரமாத்மாவுக்கு அக்னின்னு பெயரும் சர்வநாபமும் பரமாத்மா உருவனிடத்திலேயே பொருந்தோம் அதனாலதான் விஷ்ணு சகஸ்நாபமே ஏற்பட்டது ஸ்ரீருத்திரமே ஏற்பட்டது அக்னே நஜ சுபதா ராஜே அஸ்மான் தேவ பஜுனானி வித்வான் நல்ல பாதையிலே என்ன அழிச்சன் நல்ல பாதைங்கிறது அர்ச்சிதாதி மார்க்கம் மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடிய அந்த மார்க்கத்திலே என்ன என்ன அழிச்சின் போ எல்லா மார்க்கமும் தெரிஞ்சவன் ஈஸ்வரன் ஒத்தன்தானே அதனால விஸ்வ ஹே தேவா பரஞ்சோதியானவனே இத்வானு சர்வத்தியனே வயுனானி மோட்ச மார்க்கங்கள் எதது உண்டோ அவ்வளவு மோட்ச மார்க்கங்களையும் வித்வான் தெரிந்து கொண்டவனா இருக்கக்கூடிய நீ எந்த மார்க்கத்துல அழிச்சன் போகணுமோ அந்த மார்க்கத்துல என்னை அழிச்சண்டு போய் அழிச்சன் போகிறது உனக்கு ஒரு விக்னம் இருக்கேடாப்பா ஏன்னா இன்னும் கர்மசேஷம் இருக்கு இன்னும் அப்படி ஒரு அபசாரம் பண்ணிட்டு இருந்த யோகீஸ்வரன் அப்படி தியானம் பண்ணின்றவன் அவனை எழுப்புறதுக்கு இன்னும் ஒரு ஆளை அழைச்சி நிக்க போய் அந்த எவனு கால எவன்கிறவனை விட்டு எழுப்ப சொல்லி எழுப்பி நம்ம போசிங்கி போய்ட்டான் எனக்கேட்டு இவன் எதிர சங்கச்சக்கர கதாதரன கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி வேற கொடுத்து ஆட்சி கொடுத்த பிறகு அவன் என்ன வரம்போ இவன் கேட்காமியம் தவ பாத சேவனா தகிஞ்சன பிரார்த்தியதமாது என்று உன்னுடைய பாத சேவை தவறே எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கூட உடனே பட்டுன்னு கிருஷ்ண பரமாத்மா உனக்கு அடுத்த ஜென்மாவில தான் மோட்சாம் அதனால பதிரிகாசிரமத்துல போய் தியானம் பண்ணிட்டு அடுத்த ஜென்மாவில ஒரு பிராமணனாக இருந்து என்னத்துல பக்தி பண்ணி மோட்சமடைவாய் அப்படின்னா அவன் மறுபடியும் ஏதாவது கேட்டுட்டு போறான்னு பச்சை மறைஞ்சுட்டான் இருக்கும்போது உன்ன எப்படி நம்புறது ஏனால் ரெண்டு யுகமா தியானம் பண்ணிட்டு கதை அப்படின்னா நான் ரெண்டு நாமம் கூட சொல்லல ரெண்டு நாமம் கூட சொல்லல அப்போ என் சாமர்த்தியத்தை நீ எனக்கு சாமர்த்திய இருக்கான்னு மட்டும் பிராமணாள் கடகா நான் அப்படிங்கிற ஏதோ ஒரு தாரதமிய புத்தி இருக்கு நீ அத தீப்பிடுவாரு விட்டுட்டு போயிட்டா அப்ப என்ன அவன் சாமர்த்தியத்தை பாக்குறான் இல்லையா அவன் உபாசகனுடைய சாமர்த்தியத்தை உனக்கு புரிஞ்சரண்யன் அப்படின்னு புரிஞ்சு என்னை பத்தி உனக்கு புரியணும் என்ன புரியணும் அப்படின்னு புரிஞ்சுட்டாணுராணம் பண்ணி யுத்தம் பண்ணுங்கிறது உபலட்சணம் யுத்தத்துல ஓடுறது மாதிரி என்னுடைய மோட்ச விரோதி எல்லாம் ஓடி போயணும் மோட்ச விரோதி எல்லாத்தையும் நீயே நீக்கி என்ன அழைச்சிண்டு போ ஆமா என்ன அழிச்சுமோ சொல்லி என்ன பண்ணுவேன் உனக்கு சரணாதி பண்றேன் ஏ அப்படின்னா நம்யம் தே ஏஸ்மை நமயாசி உபாசனையில மகா சப்தத்தை சொல்லி உபனிஷத்து சொல்றது நீ நமஹா அப்படின்னு பண்ணினியான ரெண்டாலும் தகுமா நமோ நமஹா நமோ நமகா நமோ நமஹா அப்படின்னு சொல்லணும் உன் மதிப்பு நீ பண்ற உபகாரத்து அது தவிர வேற நாங்கள் என்ன செய்ய முடியும் நம உக்கிமா நமோ நமகா நமோ நமகா அப்படின்னு தானே சொல்ல முடியும் பிரார்த்திக்கிறேன் மந்திரத்தோட இத பூர்த்தியா மந்திரத்துடைய சாரத வாசுதேவா அப்படிங்கிற நாமத்துக்கு பாஷ்யம் பண்றாரு ஆச்சாரியால் உபனிஷத்து தான் ஞாபகம் ஆவாளே ரசநாம பாஷியமே அருமை ரசனாப பாஷ்யமே உபனிஷத்தை வச்சுதான் பாஷ்யம் வாசுதேவ மந்திரத்துக்கு உபனிஷத்துல என்ன சொல்றது அப்படின்னா எடுத்ததுமே ஈசா வாஸ்யமிதம் வாச ஆட்சாதனேங்கிற தாதுனால வாசம் சொல்லுக்கு ஆச்சாதனம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணினார் ஈஸ்வரனாலேயே ஆச்சாதனம் பண்ணணும் வாசுதேவங்கிற பதத்துக்கு வாசு அப்படிங்கிற இடத்துலயும் அப்படிங்கறதுனால வாசு சம்சாரத்தை ஆச்சாதனம் பண்ணிவிட்டு தான் தன் சோதிய தன்னுடைய சோதிய தீவியதி பிரகாசப்படுத்துறாருங்கிறதுனால தேவன் அதனாலே வாசு சாசு தேவஸ்டே வாசுதேவா அப்படின்னு நாம நிர்வசனம் பண்ணினார்வசனத்துக்கு கேது என்ன அப்படின்னு கேட்டா வாசிய அந்த ஈஸ்வரஸ்வரூபத்தாலே ஜகத் இதங்கிறது ஜெகத்து இந்த ஜெகத்தை வாசியம் மூடிவிடணும் ஜகத்தை மறந்துவிடணும் ஈஸ்வரம் தான் தெரியணும் அப்படின்னு உபனிஷத்து தலையிலேயே ஆரம்பிக்கிறத சொல்றதுல ரகசநாம பாஷ்யத்தில் உள்ள வாசுதேவ சப்தத்தை இங்க எடுத்து காற்றார் அப்படிங்கறது ஒன்றும் இடையில என்ன ஓம் நமோ பகவதே வாசுதேவாங்கிறது துவாபசாட்சரி துவாபசாட்சரியில பகவதே அப்படிங்கிற பகவத் சப்தம் நடுப்புற இருக்கு இல்லையா பகவத் சப்தத்துக்கு என்ன ஐஸ்வர்யசே சமகிரசே தர்மசே முதல் கல்யாண குணங்களோ பகவானுடைய திவ்யமங்களை விக்கிரகமோ இதெல்லாம் விசிஷ்டமா இருந்தாதானே பிரம்மஸ்வரூபத்துக்கு பகவான் பெயர் அது நெடுப்புற உபாசன பிரகரணத்துல வச்சு எதே கல்யாணதமம் ரூபம் என்றும் திவ்ய மங்கள விக்கிரம் உடையவனாக அவருடைய எந்த ஒரு சர்வஜத்வம் சர்வசக்தம் முதலீதான கல்யாண குணங்களுடைய விசிஷ்ட மார்க்கோ அதையெல்லாம் நெடுப்புற பகவத் சப்தார்த்தத்தை சொல்லிட்டு வந்து அதுல நம சப்தமாகிய சரணாகதி இருக்கு இந்த நம சப்தத்தோடு இங்க பூர்த்தி ஆகிறதுனால இந்த உபனிஷத்து நமோ பகவதே வாசுதேவாய்கிற மந்திரம் அந்த பகவத் உபாசனைக்கு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே அப்பட்டமா சொல்ற உபனிஷத்தாக இது உபனிஷத்தா இது உபனிஷத்து அதனுடைய விவரணமாக இருக்குமே அர்த்தம் மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமாக இதை எடுத்து காட்டும் அப்படிங்கறது உண்டு மற்றொன்று விஷயம் இங்கே சுமரே நேர்த்தனை விஷயமா பேச போன மாமே விரதே அகந்த மோட்சயிஷ் கிருஷ்ணாவதாரியம் அகிருவிரபண்ண தவாஸ்மீபிதாச்சே அவமியேச்சம் மமேன் ராமாவதாரத்துல சொன்ன வாக்கியம் வராக புராணத்திலே ஸ்ரீ வராக அவதாரத்துல சொல்ற வாக்கியம் இந்த உபனிஷத்துக்கு அனுசரணையா இருக்கு உபனிஷத்துக்கு கடைசியில முடியும் பொழுது பிராண பிரயாண சமயத்தை சொல்லி பகவத் சரணாகதியை சொல்றது இல்லையா அத வராக புராணத்திலே ததஸ்தம் தூ காஷ்க பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கு ஸ்மர இதுக்கு பதில் எங்க கிடைக்கிறது பகவான் கொடுக்கிறான் கதஸ்தம் சாகர காலத்துல காஷ்ட பாஷான சந்தீபம் கட்டையையும் கல்லும் போலையும் எவன் கிடைக்கிறானோ அவன அகம் ஸ்மரா அவனுக்கு அந்திமஸ்மரணம் வேணும்னு சொன்னேன் அவனுக்கு அந்தி ஸ்மரன் அந்திமஸ்மரணம் வராது கைவிட்ட கேசுதாங்கும் பொழுது ஏற்கனவே ஸ்மரிச்சிருக்கான் எப்ப ஏற்கனவே ஸ்மரிச்சிருக்கோ அத நான் நன்றியோட காலத்தில என்ன நினைச்சா என்னடா பீஷ்பரா பீஷ்பரானு இப்ப தியானம் பண்றது சரபங்கரானு இப்ப தியானம் பண்றது இல்லை சபரினா குரு கிருப்பையினால தியானம் பண்ணிடுவான் நான்தான் ஓடி போய் அவனை காப்பாத்தன என்று நினைத்து கிருஷ்ணகிருஷ்ணேதி கிருஷ்ணேதி யோ மாம்மர ஜலம் நரகாத்து உத்தராமியம் சொல்லி எப்பொழுதும் இந்த அளவுக்கு பகவன் நாம சங்கீத்துவம் பண்ணிக்கொண்டு ஆர் பரமபாகவதாக இருந்திருக்கிறாடோ அவளுக்கு அந்திம காலத்தை தானே ஓடி வந்து அவாளை உத்காரணம் பண்ணி அவளுக்கு கொடுக்க வேண்டியதாகி சாட்சாத் பொறுத்து அபரோட்ச ஜானத்தை பொறுத்து பகவான் மோட்சத்தை கொடுத்துவார் அப்படிங்கிறது பதினெட்டே மந்திரத்துல இந்த உபனிஷத்து அவ்வளவு அழகாக நமக்கு எங்களுக்கு நாம் உபனிஷத்தை சொல்லிட்டு புராணங்கள் விஷயம் நிறைய சொல்றே இல்லையு சில பேர் நினைப்பார் வேதம் சமுக புராணங்களாலுதான் வேதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறதுனால புராண விஷயங்களை எடுத்து காட்டி நான் உபனிஷத்துடைய அர்த்தத்தை நிரூபணம் பண்ணும் அண்ணன் வேண்டிருக்கு இப்படிதான் பண்ணனும் ஈசோபனிஷத் நாளைக்கு கேனோபனிஷத் அப்படிங்கறத சத்தியான நாலு மணிக்கு